தமிழ் இசைச்சங்கம் சென்னை சென்னை தமிழ் சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை திருவாளர் சிவனருள் நித்யானந்தன் அவர்கள் கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் திருக்கூட்டம் செயலாளர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் ஒரு பகுதி ஆண்டவனுடைய கடுமையான சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் எந்த நாட்டிலேயும் இந்த மாதிரி ஒரு துன்பம் வர வேண்டாம் என்று நாம் இப்போது எல்லோருமாக சேர்ந்து பஞ்சாட்சிரம் சொல்லி ஆண்டவனை வெண்டிக் கொள்வோமா ஓம் நம சிவாயிவாய நமோம் ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ Om Namah Shivaya Namo Om Namah Shivaya Namo Om Namah Shivaya Namo Om Namah Shivaya Namo Om Namah Shivaya Namo Om Namah Tivaya Tivaya Namah Om Om Namah Tivaya Tivaya Namah சூலம் என் மேற்பொறி மேவு குண்டல் சுன்னார் கடந்த உள் தூண்டானை மாடச் சுடற்கொழுந்தே யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன் இது கூற்று அகல பின்னாரும் விளைச்சூரம் என் மேற்பொறி மேவு கொண்ட சுன்னாந்தை சூதானி மாட தொட கடம் ஒரு ஊர் பெண் தேவ ஆ தேவ கடம் யானை இது மூன்றும் பூசை செய்த ஊர் அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு பேர் தூங்கானே மாடம் என்று உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையிலே குரங்கு அணில் முட்டம் என்று ஒரு ஊர் குரங்கு அணில் முட்டம்னா காக்கை இது மூன்றும் பூசை செய்த ஊர் எல்லா ஊருமே யாராவது ஒருத்தர் பூசை செய்த ஊர் தான் ராமன் பூசை செய்த ஊர் ராமேஸ்வரம் வாலி பூசை செய்த ஊர் குரங்காடுதுறை ஹனுமன் பூசை செய்த ஊர் தென் குரங்காடுதுறை அல்லவா ஆமா அது போல இப்படி மூன்று பேர் பெண்ணாகடம் இது மூன்றும் பூசை செய்த ஊர் தான் திருப்பெண்ணாகடம் அந்த ஊர்ல தூங்கானை மாவட்டம் என்பது கோயிலுக்கு பேர் மயிலாப்பூர் என்பது ஊருக்கு பேர் கபாலீஸ்வரம் என்பது கோயிலுக்கு பேர் நம்ம வீட்டுல அடுத்தாங்க அப்படி வச்சிருக்கோம்ல அது அந்த ஊருக்கு போன ஒன்னு சாமி சொல்ற என்னுடைய உடல் வேறு சமயத்துக்கு போயிட்டு வந்தது இதனை தூய்மைப்படுத்தணும் ஒன்னு இரண்டாவது யமன் வருவான் அப்போ என் உன்னுடைய சூலக்குரியும் விபூதி உன்னுடைய திருவடி நீரும் என் மேல் இருந்தால் அவன் கிட்ட வர அதனாலே அதனை செய்துவிடு நீ அப்படின்னு வேண்டுகிறார் சாமிய பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போட்டி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன் இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூளம் என்மேல் பொறி அந்த சூளத்தை என் மேல் பொறித்துவிடு அப்படின்னு கேட்கிறார் சுவாமி இந்த முதல் பாட்டுல அது அதுக்கு அடுத்த பாட்டு ஆ சிறு சொந்த நினைந்தான் என்று அரும்பிடி நோய் காவாது ஒழியில் கலக்கும் உண்மையற்படி காதல் செய்வார் தேவா திருவடி நீர் என்னை பூசு திருவடி நீர் என்னை பூசு செந்தாமரையில் பூவார் கடந்தையுள்ள தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே மேப்படி கா காதல் செய்வார் தேவ சிறுபடி நின்று என்னை பூசு பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்தியம் புண்ணியனே திருவடியில் இருக்கிற நீரை எனக்கு பூசிவிடு முதல்ல சொன்னார் பொறித்து விடுத்து திருவடி நீரை எனக்கு பூசிவிடு இந்த காலம் என்னை வந்து தொடருவான் குற்றம் இருந்த உடல் இது குற்றமற்றவனாக என்னை ஆக்கிவிடு என்பதுதான் கொள் அதுக்கு அடுத்த பாட்டு மூணு பாடல் தான் இருக்கிறது ஏனைய பாடல்கள் அழிந்து விட்டது உங்களுக்கு நான் முன்னே நினைவூட்டியிருக்கிறேன் ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எல்லாம் கண்டுபிடித்து எடுத்த பிற்பாடு அதிலே சில ஒன்று இருந்தது இரண்டு இருந்தது மூன்று இருந்தது சில பதிகங்கள் நிறைய இருந்தது அழிவில்லாமல் இருந்தது சில பதிகங்கள்ல அப்படி அழிவு இருந்தது கத்தினான் ஏனைய பாடல்கள் போய்விட்டதே கத்தனாம் பதினாறாயிரம் பதிகம் பாடினார் என்று கம்பியாண்டார் நம்பி சொல்லுவார் திருஞான சம்பந்தர் இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறது நானூத்தி செல்ற பதிகம் தான் இருக்கிறது பதினாறாயிரம் எங்கே இருக்கிறது நானூறு எங்கே இருக்கிறது நம்ம பர்சில் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கோம் ரெண்டு ரூபாய் கீழே விழுந்தா நமக்கு மனசு தாங்க முடியும் ரெண்டு ரூபாய இங்க போட்டேன் ரெண்டு ரூபாய் போட்டேன் இது எல்லாரும் சொல்றதுதான் எவ்வளவு பணம் இருந்தாலும் என்ன அர்த்தம் இந்த ரெண்டு ரூபாய் போனது பெருசா நினைக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பகவில அது போலத்தான் ராஜராஜ சொன்னா ஐயோ கடவுடையன்னு கத்தனம் நல்ல வேலையா போச்சு நடராஜா பெருமான்னு சொன்னா ஹே ராஜனே உனக்கு தேவையானது மாத்திரம் வைத்து விட்டு ஏனையவற்றை நாமே அழிக்க செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டான் அன்னைக்கு பேசி இருக்கிறான் பாருங்க ராஜராஜசுவரனோட அந்த நடராஜ பெருமான் இன்னைக்கு யார்த்தையாவது பேசுறா அப்படின்னு சொல்லி பார்த்த நம்மளை கண்டா ஓடுறான்னு கூட சொல்ல வேண்டிய வருது ஆக இந்த பதியத்திலே மூன்று பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது அது நடராஜ பெருமானுடைய பிரசாபம் என்று நாம எண்ணி விடுவோம் இது அவர் சொல்லுகிற கருத்து யமன் வருமான நான் என்ன செய்வேன் அதற்கு உன்னுடைய சூலத்தை பொறித்து விடு சொன்ன ஒரு பூரம் வந்தது சிவன் அருள்னால வந்தது திருநாவுக்கரசமும் சூலமும் பொறித்தது என்று வரலாறு சேக்கழாறு பெருமானுடைய வரலாறு சொல்லுகிறார் சேக்குடார் பெருமான் சொல்லித்தான் நமக்கு தெரியும் இந்த வரலாறு எல்லாம் நமக்கு கிடைக்கிறது எப்படி தெய்வ சேக்குதார் பெருமான் தான் சொன்னார் ஆமா இந்த மூவருக்குத்தான் அவர் சொன்னார் திருஞான சமுதருக்கு சொன்னார் திருநாவுக்கரசருக்கு சொன்னார் சுந்தரருக்கு சொன்னார் மாணிக்க வாசகருக்கு சொல்லப்பெறவில்லை அதனாலே தான் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசன் அனைத்தும் எந்தெந்த சமயத்தில் நமக்கு கிடைக்காமலே போயிடுது இதுல இருந்து நமக்கு தெரியறது அல்லவா அப்ப தெய்வ சேக்கிலாருமான் தான் இந்த புண்ணியத்தை செய்திருக்கிறார் அவர் கேட்கிறார் இருங்கூத்து அகல மின்னாரும் மூவிலை சூளம் என் மேற்பொறி அப்படின்னு அப்ப அந்த சூலக்கொறி இருந்து அப்ப யமன் வரமாட்டான் அப்படின்னு இப்ப நமக்கு சூல பொறி கிடைக்குமா கிடைக்காது திருநூறு ருத்ராட்சும் ஆண் பெண் யாருமே அணியலாம் ஆண்கள் மாத்திரம்தான் அப்படின்னு அர்த்தம் இல்ல பெண்களும் அணியலாம் பெண்கள் அணியதும் உண்டு ஆக இந்த யமன் வருவா அணியதான் எல்லாருமே பயப்பட்டாங்க சுந்தரர் சொல்கிறார் ஒரு பதிகத்தில என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ வந்து மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தா அல்லவா எனக்கும் அந்த மாதிரி செய்துவிட ஆமா போன வாரம் அந்த பாட்டை நான் பாடி காட்டினேன்னு நினைக்கிறேன் மீண்டும் நினைப்பூட்ட அந்த நாடம் இங்க அந்த நாள் குறிப்பிட்டது மார்க்கண்டே முனிவரை அந்த நாடம் அடைக்கலம் காப்பது காரணமாக வந்த காலந்தால் உயிரதனி வவ்விநாய்க்கு உங்கள் வண்ணை கண்டு அடியேன் எந்தை நீ என்னை நமங்கமர் நலையில் இவன் மற்றும் என் அடியான நிலக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடியடைந்தேன் அன்னைக்கு நீ அதை செய்தா அல்லவா ஒரு அடியார் பொருட்டு செய்தா அல்லவா நானும் சிவனடியார்தானே எனக்கு அப்படி செய்து விடு அதனால்தான் உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்தேன் என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதைத்தான் நாம வேண்டனும் இதுக்காக நம்ம திருக்கதை விரும்ப வேண்டாம் இங்கிருந்தே வேண்டதான் சாமி என்னை காப்பாற்றி விடு வேதனையில பெரிய வேதனை மரண வேதனை தான் இந்த தாய் மருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த குழந்தை வச்சதா நங்கி நயி நங்கி நெயின் பிடிங்கி எடுக்கும் தாய யமனா வந்து என் பிராங்க எடுக்குன்னு சொல்லுங்க தலைவலியா வந்து என் பிராங்க எடுக்குது வயசு வழியா வந்து எடுக்குதுன்னு சொல்லலேயே பாருங்க அடுத்த வீட்டுக்காக துபப்படுத்துற மாதிரி சொல்லல சொன்னாங்க அல்லவா ஆமா அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பயப்படுறது அப்படி பயப்பட்டு அவரு கேட்டதுனால தான் யமன் கிட்ட அவர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த உடலோடு கைலாயி சென்றார் என்று வரலாறு இப்ப நாமளும் அந்த மாதிரி கேட்டோம்னா இந்த உடலோடு யமன் நம்ம வந்து பிடிக்காம போயிட்டு சேரலாம் கேட்டு வைச்சு கேட்கறது கூடவா நமக்கு முடியாது ஆமா என்னையும் நமன் யமன் நமன் தமிழ் மணியில் இவன் மத்திய அடியான நவிழக்கும் சிந்தையால் வந்து திருவடியடைந்தேன் திருவடியடைந்தேன் செழும்பொழு திருப்பும் ஊருளான இன்னொரு அடியார் சூலாயுகம் கொண்டு எமதூ வந்து என்னை சூந்து கொண்டால் ஒரு முருக பக்தர் கேட்கிறார் சூலாயுகம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால் வேலாயுதா வேலாயுதா என்று கூப்பிடுவே முடியுமா கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாதே முடியாதே எப்படி கூப்பிடுமா இல்லையா களி வந்து கண்ண அடைச்சுக்கும் மூக்கு அடைச்சுக்கும் காதை அடைச்சுக்கும் தொண்டையை அடைச்சுக்கும் பேச முடியாது கண் பார்க்க முடியாது மூச்சு விட முடியாது வாய் பேச முடியாது எப்படி கூப்பிடுமா சொல்றாரு நான் கூப்பிடுவேன்னு சொல்றாரு என்ன அவ்வளவு தைரியம் சூலாயுதம் குண்டு யமதூதர் வந்து என்னை வேலாயுதா என்று கூப்பிடுவே மாலான வள்ளி தெய்வானையுடன் மயில் விட்டு இறங்கி காலால் நடந்து எந்த முன்னே வரல் வேண்டும் கந்தையனே கந்தையனே நோயுற்று அடராமல் இன்னொரு சிவபக்தர் கேட்கிறார் எனக்கு ஓய்வு வர பாய படுக்க வேண்டாம் பாய படுத்தாச்சுன்னா கட்டிய மனைவி கூட வெறுத்துருவார் ஆமா பிள்ளைகள் வெறுத்தும் ஒழிஞ்சா பரவாயில்லையே சில பேரு ஒழிச்சும்பிடுவான் ரகசியமா அவங்களுக்கு சொல்லிவிட்டு ரொம்ப நாடாக இருந்து தொந்தர பண்ணி இருந்தா அது போகாம இவனே போக்கி ஆமா பார்த்தா கேட்கிறார் நோயுற்று அடராமல் முந்து மனம் வேடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா என் கேடிக்கு வைப்பார் தெரியும் அதேத்தான் திருப்பூடும் கேட்பாதே காலுகாதே காசினியில் ஒன்று உண்டு விண்ணப்படனே ஒரு பூதத்தை அனுப்பி இவன் திருநாவுக்கரசருடைய தோளில் சூலக்கொரியும் இடவக்குரியும் பொறித்து வைத்தான் என்று வரலாறு இருக்கிறார் இப்போ விஞ்ஞான சம்பந்தருடைய வரலாறு முக்கியமான பகுதி மதுரை என்று நான் உங்களுக்கு சொன்னேன் நினைவூட்டியிருக்கேன் அது முடிந்தது இப்ப திருநாவுக்கரசருடைய பதியத்தில முக்கியமான சில பகுதிகளை நான் நினைவூட்டி விட்டு சுந்தரனுடைய பதியத்திலே முக்கியமான வரலாறு எது என்று நான் உங்களுக்கு நினைவூட்ட திரு சக்தி முற்றம் என்று ஒரு ஊர் சிவனை சக்தி பல பூசை பண்ணினான் காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும் சக்தி முற்றம் சக்தி பூசை பண்ணி வனை ஒரு முத்தம் கொடுத்தாலும் அதுக்கு சக்தி முற்றம் என்று வேறு கும்பகோணத்துக்கு அழகாமையில் இருக்கிறார் எழுந்தருளினார் அங்கையும் இதே கருத்தை வேதம் என்ன கருத்து வர முடியும் அவர்களுக்கு இந்த யமங் வருவானே நாம சாக கூடாது ஆமா வள்ள பெருமான் கூட அப்படித்தான் சொன்னார் நான் சாக மாட்டேன் அப்படிதான் சொன்னார் திரியான சம்பந்தரும் அப்படித்தான் திருநாவுக்கரசரும் அப்படித்தான் சுந்தரரும் அப்படித்தான் மாணிக்கவாசகரும் அப்படித்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படித்தான் இந்த உலகோடு ஆண்டவனை சேர்ந்தார்கள் ஆமா வள்ளற் பெருமானும் அப்படித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது அதற்கு பின் எல்லோரும் விட்டுடும் ஆக அந்த தத்து போகிறார் நாகக்கரசர் அங்கே இதே கருத்தை தான் கேட்கிறார் கோவாய் முடுகி அடுத்த கூட்டம் குமைப்பதன் முன்பு கோவாய் முடுகி அடுத்தம் குமைப்பதன் அவனுக்கு பேர்மனுக்கு தர்மராஜன் வந்து ஒரு பேரும் உண்டு அவனுக்கு தர்மன் பூசை பண்ண ஊரு தான் தர்மபுரம் பஞ்சபாண்டவர்கள் தர்மன் பூசை பண்ண ஊர் தான் காரை காரைக்கால் கிட்ட இருக்கிற தர்மபுரம் இப்பவும் தர்மபுரத்தில் பாத்தீங்கன்னா இந்த யமனுடைய உருவம் இருக்க அதுக்கு பூசை உண்டு கூற்று வந்து இவனுக்கு பேரு அதாவது உடம்பையும் உயிரையும் கூறு செய்கிறவன் அதனால அவனுக்கு கூற்று ஒன்று பேரு கோவாய் முடுகி அடுத்தம் குமைப்பதன் மு அவன் வந்து இந்த உட உயிரை பிரிச்சு விட்டான்னா இதுக்கு அப்புறம் மறுபடியும் வேறு கிடையாது மூணு எழுத்து பேர் தான் என்ன கவம் கட்டை பிணம் அப்படின்னு தான் பேரு அப்பா போய் தருமபுரம் சாமி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டான் என்னங்க பணத்தை எடுத்தாச்சு மூணு எழுத்து பேரு தான் அப்போ அதற்குள்ள நீ வந்து உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டி விடு அப்படின்னு கேட்கிறார் அவர் கோவாய் முடுகி அடுத்த கூட்டம் குமைப்பதன் அடித்துவது பொ போகவிடும் அப்படி திவடியை சூட்டாமல் என்ன போக விட்டால் உனக்கு பழி வந்து சேரும் அப்படின்னு ஒரு பயமுறுத்துறாரு அவர் போக விடும் முழுப்பழி மூடும் கண்டா அந்த பழி உனக்கு எப்போதும் போய் தீராது தெரியுமா ஆமா அப்படின்னு சொல்றது மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தடக்கை தேவா திருச்சக்தி முற்றத்து உரையும் சிவ வெம்மை நமன் தமறு நிக்கு விரவி இழுப்பதன்முள் என் நெஞ்சத்து எழுதிவை வெம்மை நமன் தமறு அந்த சூடு தாங்க முடியாது நம்மளால அவ்வளவு வெப்பம் ஆமா நமன் தமறு விரவிப்பதன் முன் அல்லது விழுப்பதன் முன் இம்மை உன் தாழ்த்து எழுதிவை இங்க நீ உன்னுடைய திருவடியை கொடுக்கலன்னா நீ எப்பவோ மோட்ச சாம்ராஜ்யம் கொடுக்க போறன்னு யாருக்குற கேள்வி கேட்கறத என்ன உரிமையோட கொஞ்சம் குழம்பு ஊத்து அப்படின்னு சொல்ல மாதிரி ஹோட்டல சொல்ல முடியாது என்ன அதிகாரம் பண்றது ஓத்துறீங்க அந்த உரிமை கிடைக்குமா அந்த உரிமையத்தான் இவர் கேட்கிறார் இல்லையா இந்த ஆண்ட அடிமை உரிமை விழுப்பு இமையே உன் தான் என் நெஞ்சத்து எழுதிவை என் நெஞ்சத்து எழுதிவை இங்குகள அம்மை அடியேற்க அருணுதி என்பது இங்கு ஆரறிவெம்மை தரும் சத்தி முட்டத்து உறையும் சிவக்கொழுந்தே ஆனால் வயசு பன்னெண்டு கூட இல்ல சுந்த பன்னெண்டு வயசுல இல்ல என்ன முற்றறிவு பாருங்க அவருக்கு ஆனா நெஞ்சில் என்ன இருந்திருக்கிறது சிவனுடைய திருவடி நம்ம சென்னையில் சூட்டுவானா அப்படின்னு எண்ணி இருந்திருக்கிறார் பன்னெண்டு வயசுல அவருக்கு அந்த முற்றறிவு இன்னைக்கு நம்ம எழுபத்தி ரெண்டு வயசுல கூட நமக்கு அந்த முற்றறிவு வெள்ளியே என்ன பண்றது சிவன் தானே போய் அவருடைய திருவடியை சுந்தரருடைய தலையில சூட்டினர் முழுச்சு கேட்டார் யோ யார் யார் காலால தலையில உதைக்கிறது அப்படின்னா முப்பின் காரணமாக செய்து விட்டப்பா அப்படின்ட்டு இந்த கிழவடிவத்திலேயே சுந்தரருக்கு வர்றாரு இந்த பால அந்த கிழவன் வர்றான் திருவண்ணை நெல்லூர்ல வந்தானா இரண்டாவது இங்க வர்றான் சுந்தரருக்கு எவ்வளவு எளிமையா வர்றான் பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சர்தான் போ அந்த காலத்துல வயசானவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கற வழக்கம் எப்போ அப்போ இப்போ பஸ்ல நான் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட உட்கார்ந்து எந்திரிக்கவே மாட்டான் நான் மூணு மணி நேரம் நின்றுட்டு இருந்தாலும் பேசாமதான் இருப்பான் அவன் நண்பர் யாராவது மடியில் உட்கார வச்சுக்கிறான் வயசானவங்களுக்கு ஆனா இப்பவும் நம்ம நாட்டுல அந்த எண்ணம் இருக்கிறது நேற்று இரவு எட்டு மணிக்கு இந்த சன் கிட்ட நின்ன அந்த போகணும் பதிமூணு பஸ்ஸுக்கு போகணும் குடிய காலம் ஒரு கல்யாணத்தை பாடுறதுக்காக அதனால ரத்தியை போடு போனேன் பஸ் டு அங்கே இந்த தடுப்பு கடுப்பு ஒன்னும் இல்ல அந்தாண்ட பாதி தூரம் போயிட்டோம்னா அந்த பாதி தூரம் போறதுக்கு அப்புறம் இல்ல நின்று என்ன பெரியவரை அந்தவா நான் கொண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கைய பிடிச்சி ஆச்சு போய் என்ன கொண்டி அங்க நிறுத்ததோடு இல்லாம அங்க உட்கார்ந்துருக்கான் எட்டு மணி அந்த பஸ் பதிமூணு வருது பெரிய வருது பதிமூணு வருதுன்னு கத்துறான் இப்பவும் அப்படி மனிதர்கள் இருக்கிறான் இல்லாம இருக்கிறவனும் இருக்கிறான் அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சம் மழையாவது என்ன யார் முப்பின் காரணம் இருட்டு இல்லையா இப்ப ஒரு தடவை அவருக்கு இந்த திருவடி தீட்ச கிடைச்சி போச்சா எந்திரிச்சு போய் அண்ணாண்டப்படுத்துகிட்டார் இந்த கழகம் பொருளாதன ஓஹோ ஒரு தடவை அவனுக்கு திருவடி சூட்டினா போராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும்ங்க போய் படுத்து மறுபடியும் ஒரு தடவை திருவடியை சூட்டு தான் சுந்தரருக்கு என்ன எளிமை பார்த்தீங்களா அப்பதான் எந்திரிச்சு வந்து போய் நீ யார் அப்படின்னு கேட்டான் ஏப்பா என்ன தெரியல உனக்கு அப்படி ஜோதி வடிவத்தில் மறைஞ்சிட்டு அறியாத சாதியார் உணரே உன்னை தெரியாதவன் உண்டாப்பா யாருன்னு கேட்ட என்ன தெரியலையா உனக்குன்னு கேட்டு என்ன ியாதியார் உணவே கடை மேற்கொள் விடைமேற்கொள் விகிதன் கை மாவில் உரியான கரிகாட்டிலாடல் உடையானை விடயான கரை கொண்ட கண்ட எம்மாந்தன் அடிக்கொண்ட முடி மேல் வைக்கும் ஆசையாற் வாழ்கின்ற அறிவிலானாய உன்னுடைய திருவடியை என் தலைமையில் சூட்டுவாயா என்று ஏங்கி கிடக்கிற நான் நீ வந்து சூட்டும் போது உன்னை யாரென்று நான் கேட்டு விட்டேனே நாய் நான் நாயா இருந்தால் நன்றியோட இருந்திருக்கும் அறிவில்லா நாய் நான் என்னைக்காவது இந்த தர்மபுரம் நாய் சொல்லுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேனா சொல்லிருக்க மாட்டேன் சொல்ல மாட்டீம் நீங்களே ஒரு ரிப்ளை கார்டு எழுதும் போது உயர் தரு சாமிநாதன் தான் எழுதி கொடுக்கீங்க அடிக்கொண்ட முடிமேல் வைத்து அறிவி பொ சுர் எப்போ சொல்றே உங்களுக்கு சொல்லிவிட்டு இது வந்துருக்கு இல்லையா ஆமா சுந்தரருடைய பகுதியில இரண்டாவது பதியும் மூன்றாவது பதியமும் இது மூன்றாவது பதிகம் இல்லையா இப்படி இவருக்கு திருவடியை தானே போய் சூட்டினான் சுந்தரருக்கு இவர் திருவடியை சூட்டு என்று கேட்டார் திரு சத்தி முத்தத்தில் சொன்னான் பக்கத்தில் திருநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே வான் சொல்லிவிட்டான் இதுல தவறு கற்பிக்கப்படாது ஏன் அவருக்கு அப்படி கொடுத்தார் இவருக்கு இப்படி கொடுத்தார் ஆண்டவளுக்கு தெரியும் அத வாரியார் சாமி சொல்லுவார் இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு விளக்கண்ண ஊத்துனா ஒரு ஒரு குழந்தைக்கு பால ஊத்துன இவளுக்கு ஏதாவது இந்த குழந்தை விரும்புமா அதுக்கு விளக்கண்ண தேவை இதுக்கு பால் தேவைன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா அந்த தாயம்புனால்தான் அப்படி செய்வார் வாரியார் ஆக அதனால என்ன பண்ணினார் நீ அங்கவான்னு சொல்லிட்டார் சென்ன அங்க போனார் அங்க திருவடியே சூட்டி திருவடியை சூட்டினவுடனே ஒரு பதியும் பாடுற நல்லவேளை அந்த பதியும் தான் நமக்கு கிடைச்சி போச்சு நாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் என்று ஒரு பேர் உண்டு தாண்டக வேந்தர் பேரு ஆயிரம் பாட்டுக்கு மேல தாண்டகமே பாடி வச்சிருக்கார் அவர் ஆயிரம் பாட்டு நமக்கு கிடைத்த தமிழ் வேதமாகிய தேவாரம் ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருக்கிறது ஆனா நாம படிக்கணுங்கிற ஆயிரம் ஆயிரம் எண்ணம் நம்மள்கிட்ட இல்லாத போனதுதான் பெரும் குறை ஏற்று மதத்தவர்கள் தன்னுடைய மத நூலை கோயிலுக்கு எடுத்து போறான் படிக்கிறான் பஸ்ல உட்காந்துருக்கும் போது கூட படிச்சிட்டு இருக்கான் அது உண்மையா படிக்கிறானோ பொய்யா படிக்கிறானோ அதை அப்புறமா பார்த்தோம் படிக்கிறான் நம்மளே யாராவது ஒருத்தன் திருவாசகத்திய தேவாரத்தை எடுத்து போய் பஸ்ல படிச்சுட்டு போறான்னு பார்த்தாக்கா பதினாயிரத்துல ஒருத்தம் கூட இல்ல ஏன் சின்னமோ காரணம் இவனுக்கு அந்த நன்மை வரவேண்டிய நேரம் வரல அப்படின்னு தான் நாம சொல்லி வருத்தப்படும் இல்லையா ஆமா நிச்சயமாக என்று சொல்லிவிடுவோம் ஆக அந்த ஆயிரக்கணக்கான தாண்டகம் பாடி வச்சிருக்கிறார் இந்த திருவடியை சூட்டினம்னு ஒரு திருத்தாண்டகம் பாடுறார் நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்த வைக்காழைப்பழம் வாங்கணும் கொஞ்சம் காயா இருக்கு சாப்பிட முடியல என்ன பண்றோம் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு வச்சுதான் மறுபடியும் நெறிந்து போயிடும் அதனாலதான் அந்த நெய்ய வைக்கிறதுக்கு நேரம் பார்த்துதான் நீ அந்த ஊருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெய் அட்டும் ஆமா நினைவு அடியாத with but... time. வைத்ததையும் தடிர் வைத்த வானூரன் துருவி மணிமகுணத்து ஏறத்து இனமலர்கள் போதவந்து மதுவா திருவினைய திருவடியின் தலைமையில் வைத்த அதாவது அவனுடைய திருவடியூர் தலைமையில் வச்சபோது சின்னன்னு இருந்துதான் ஏன் ஜில்ல இருந்தது எப்படி ஜில்ல இருக்கும்ில்லம் சொல்ற தேவர்கள் வந்து திருவடியில விழுந்து வணங்கினார்கள் அவர்கள் தலையில இருந்த மலர்களில் இருந்த தேன் சிவனுடைய திருவடியில விழுந்தது அப்ப திருவடி இந்த தேன் நினைஞ்சு போச்சு நினைஞ்சதுனால தான் அது திருவடி ஜில்ல இருந்துதான் காரணம் சொல்றாரு துருவி மணிமகுடத்து ஏறத்து இனமலர்கள் போத விண் மதுவாய் கி மதுன்னா தேனம் இங்க மதுமாய் செல்கி நனந்தனைய திருவடி எம் தலைவேல் வைத்தார் நன்னூர் எம் பெருமானே நன்னலத்த திருவடியன் தலைமையில் வைத்தார் நாடேறும் திருவடியன் தலைமையில் வைத்தார் பத்து பாட்டிலையும் இப்படி சொல்றாரு நல்லருடால் திருவடி என் தலைமையில் வைத்தார் நன்னறிய திருவடி என் தலைமையில் வைத்தார் நத்தவர் திருவடி என் தலைமையில் வைத்தார் நாரும் அனச்சேவடி என் தலைமையில் வைத்தார் நலங்கிழரும் திருவடி என் தலைமையில் வைத்தார் நந்தருளும் திருவடி என் தலைமையில் வைத்தார் நாம் பறவும் படிய தலைமையில் வைத்தார் நல்லூரியம் பெருமானார் நல்லவாறு எட்டாகி விண்ணாகி சிந்தாய் போற்றி எட்டாகி விண்ணாகிச் சிந்தாய் போற்றி மே ஆடை கொண்டாய் போட்டி கெட்டாகி விண்ணாகி திருந்தாய் போட்டி விழாமையாடல் கொண்டாய் போட்டி புத்தாகி பாக்கி எனக்கு நினைவில் இல்ல பொண்ணு மாத்திரம் ஞாபகத்தில் நாவுக்கரசு நாவுக்கரசு இக்கு மாத்திர கிடையாது இருனுக்கெல்லாம் இக்கு எல்லாம் மாத்திர கிடையாது சங்கீதத்திலே கிடையாது தமிழ்ல ஏன் கிடையாது ஆக நாவுக்கரசர் நாவுக்கரசர் சொன்னா பஞ்சாட்ட ஜபத்துக்கு உண்மை என்று சொல்வார்கள் அது ஞானசம்பந்தர்னா அப்படித்தான் சிறு சுந்தரனாலும் அப்படித்தான் மாணிக்கவதர் அப்படித்தான் என்று சொல்லுவார்கள் என்ன பண்ணினார் திங்களூர் ஒரு ஊர் அதாவது சந்திரன் பூசை செய்த ஊர் அது திங்களூர் என்று பேர் அந்த ஊர்ல ஒரு அந்தனர் அவருக்கு பேர் அப்பூதி என்று பேர் பிராமணர் அவர் நாமக்கரசருடைய அருள் தன்மையை கேள்விப்பட்டார் பேத்து மதத்தவர்கள் போட்டார்கள் பாய்சம் கொடுத்து உண்ண செய்தார்கள் யானையை விட்டு இடர் செய்தார்கள் கல்லை கட்டி கடலினை போட்டார்கள் இதில் எல்லாம் சிவனை பாடி அவர் தப்பி கொண்டார் இந்த கேள்வியே அவர் கேள்விப்பட்டார் கேள்விப்பட்ட அன்னையிலிருந்து திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு சொல்றதே அவருடைய வேலை ஆமா அவருக்கு ஒரு குழந்தை முதல் குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசன் பேர் வித்தர் இரண்டாவது குழந்தைக்கு நடுத் திருநாவுக்கரசன் பேருச்சர் மூன்றாவது குழந்தை கடல் திருநாவுக்கரசன் பேர் வித்தர் அவர் வீட்டுல ஒரு படி அதுக்கு திருநாவுக்கரசு படின்னு பேரு அவர் வீட்டுல ஒரு பசு அதுக்கு திருநாவுக்கரசு பசுன்னு பேரு இப்படி பண்ணிட்டு இருந்தார் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் ஆனால் தான் நீலகண்டத்துக்கு தான் அவருக்கு பேரே அவருக்கு என்ன பேருந்து நமக்கு பெரிய புராணத்தில் குறிக்கப்பெறல அது இவர் என்ன பண்ணார் எல்லாத்துக்கும் இந்த திருநாவுக்கரசுங்கிற பெயர் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட பேர் அல்லதா ஆமா தாய் சாபனார் மருள் நீக்கியார் தமிழ மதத்துக்கு போன போது அங்க தர்மசேனர் கொடுத்து விட்டார்கள் இந்த ரெண்டு பேரும் வேண்டாம் நினைக்கிறான் ஆண்டவன் தாய் தந்தையிட்ட வேண்டாம் தர்ம செயலர்கிவன் இப்பவும் உபதேச கிரமத்தில் மாத்தி விடுவாங்க ஆமா இப்ப தர்மூரில் இருக்கிற பண்டார பேர் பூர்வாசிரமத்தில் பிரியான சம்பந்தம்னு பேர் இல்லையா ஆமா அவர் காயவேண்டி கடிக்கிறதுக்கு அப்புறமா சோமசுந்தர தம்பரான் பேர் வச்சாங்க மடத்துக்கு ஹெட்டா வந்த போது சண்முதேசம் பேர் வச்சுட்டாங்க இந்த உபதேசத்துல அதனால சாமி என்ன பண்ணினா மருக்கியாரும் வேண்டாம் தர்மசேன வேண்டாம் திருநாவுக்கரசு என்று நாமும் விளங்குகிட்ட அவர் சொல்லிகிட்டே இருந்தார் இந்த ஐயர் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு பலரும் போகிற வழியில அந்த காலத்துல தண்ணீர் பந்தல் வைப்பாங்க சுமை தாங்கி வைப்பாங்க அந்த காலத்துல பஸ் கிடையாது பாருங்க வண்டி நட இதுதான் எல்லாரும்லையில மூட்டைய தூக்கிட்டு போவான் நெடுக தூக்கிட்டு ஒரு இடம் இருக்கும் வேற ஒருத்தருக்கு இறக்கிறதுக்கு ஆளே தேவையில்லை தானே தன் தலையில இருந்து அப்படி இறக்கி தூக்கும் போது வேற ஒருத்தனை கூப்பிட வேண்டாம் சில பேர் தூக்கி விட மாட்டான் இறக்கி விடுறதுக்குன்னா சந்தோஷப்படுவான் தூக்கி வச்சா பாவம் வரும்னு சொல்லிட்டு அதை தூக்க மாட்டேன் அதுக்காக என்ன பண்ணலாம் மேல வந்தபடியே அவன் தலையில தூக்கிட்டு போயிடுவான் அதனால தான் சத்திரம் கட்டுவான் தண்ணீர் பந்தல் வைப்பான் சுமை தாங்கி கட்டுவான் அப்படி எல்லாம் இப்ப சுமை தாங்கியும் கிடையாது சத்திரமும் கிடையாது தண்ணீர் பந்தலுங்க இவனே தண்ணி திண்டாடுறான் இவங்க தண்ணிக்கு போறான் சென்னையில இருக்கிறவங்கள பெரும்பகுதி குளிக்கிறாங்களா குடிக்கவே தகராறுல இருக்கு என்ன பண்றது சாமிக்கு நினைச்சாருன்னா கொடுத்துருவாரு தினந்தோறும் காலையில எழுந்த உடனே என்னுடைய கிணத்துல தண்ணி முள்ளுவன் பதினெட்டு வருஷத்துக்கு அந்த கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அந்த வீடு நம்ம குடி போகும்போது சரி பண்ணணும் இல்லையா சரி பண்றதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன் இங்க ஒரு ட்ரம் தண்ணி விக்கிறான் பத்து ரூபாய்க்கு விக்கிரம் வாங்கிக்கலாம் கொத்தான் என்ன பண்ணுவான் ஒரு ட்ரம் தண்ணியே கையை கையால் அளம்பிடுவான் அவன் கையால் அலம்புறது கடவுளே சொல்லிட்டு அதிகாரி யாரு திருவானைக்கா கடவுள் மண்ணுக்கு யார் கடவுள் திருவாரூர் திருவத்தியூர் அல்லது திரு நெருப்புக்கு யார் கடவுள் திருவண்ணா காற்றுக்கு யார் கடவுள் பான கடவுள் இதுல எதிர தவறு வந்தாலும் எதிர் நமக்கு வேணாலும் அவனைத்தான் கேட்கணும் அது அதிகாரி அவன் தான் இல்லையா ஆமா நான் என்ன பண்ண அந்த கணத்துக்கிட்ட போய் மறைகளாயின நான்கும் மற்றள்ள பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திர திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பொங்குணலானை இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரேன் சொன்னேன் பொ நினைக்க மாட்டீங்க ஒரே வாரம் தான் கிணறுபூரா தண்ணி வந்துரு அன்னைக்கு வந்த தண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி என்ன ஆகும்னு என்னால நினைக்க முடியல ஆனா நான் அந்த பாட்டு சொல்றத நான் இன்னும் மறக்கவே இல்லை காலையில எழுந்தவுடனே முதல் பக்கெட் விடும்போது அந்த தேவாரத்தை சொல்லித்தான் விடுவேன் ஆமா இப்ப ரெண்டு சொல்றன் ஏன் அச்சம் ஜஸ்தியா போச்சு கிணத்துல தண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கு என்ன பண்ணுவானோ கடவுளேன்னு அந்த பாட்ட ரெண்டு மூணு தடவை நான் சொல்லிக்கிட்டே ஆக அதே மாதிரி இவர் என்ன பண்ணினார் நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு அப்படி பலரும் நடந்து செல்கிற வழியில ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தார் அந்த அப்பூதி அடிகளார் அதுக்கு பேர் என்ன பண்ணினாரு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் வைத்தார் இந்த திருநாவுக்கரசுன்னு பெயர் கொடுத்தது சிவனுக்கு தெரியும் திருநாவுக்கரசுக்கு தெரியும் பாக்கி பேருக்கு தெரியாது எப்படி தெரிஞ்சது கடவுள் உணர்த்தி தான் அப்புடிகளுக்கு கடவுள் உணர்த்தி தான் அவ்வளவுதான் அது முத்தறி உடையவளுக்கு தெரியும் தர்மபுரத்துல ஒரு சாமியார் பூஜை பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ள கடவுள் சாதியா பூஜை பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு ரூம்ல குருநாதன் இருக்கிறான் சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி விட்டு இந்த பூவை எடுத்து சாமி மேல வைக்கிறான் இந்த பூ பொத்துன்னு கீழே விழுந்திருது மறுபடியும் எடுத்து வச்சான் மறுபடியும் எடுத்து வச்சான் கீழே என்ன பண்ணினா அங்க இருந்து பார்த்தான் தன்னுடைய ஞானக்கண்ணுனால என்னடா சாமியை நீராட்டினத்துக்கு அப்புறமா என்ன பண்ணணும் வாரியார் சாமி சொல்லுவார் நீராடி நீராடி குளித்த உடனே திருநீர் அணியணும் சாமியை நீராட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கணும் விபூதியை சாத்தி இந்த பூ எடுத்து வச்சிருக்கணும் அத செய்ய தவறிட்டான் அதனால அங்கிருந்தபடியே இவனுடைய நெஞ்ச டச் பண்ணார் டெய் திருநீர் சாத்து அப்படின்னு சொன்னாரு திருநீர் சாத்தி பூ எடுத்து வச்சா நன் என்று வரலாறுல இருக்கிறது இது ஆமா ஆக அதே மாதிரி அந்த ஆண்டவன் சொன்னா அப்போது அடிகளுக்கு தெரிந்தது என்று நாம வைத்துக் கொள்வோமாக திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு சொல்லி இருந்த பக்கத்துல ஒரு குளம் வெட்டினார் திருநாவுக்கரசு குளம்னு பேர் ஒரு கிணறு ஒண்ணு வெட்டினார் திருநாவுக்கரசு கிணறுனு பேர் அந்த வழியா வந்தார் திருநாவுக்கரசர் படித்து பார்த்தார் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு நந்தவனம் திருநாவுக்கரசு குளம் திருநாவுக்கரசு கிணறு ஆஹா சாமி நமக்கு கொடுத்த பேர் தெரியுது இருக்கு போய் ஒரு தமிழ தண்ணீர் வாங்கி குடுத்துட்டு அப்ப இந்த தண்ணீர் பந்தல் யாருக்கு பக்கத்துல ஒரு ஊருங்க திங்களூர்னு பேரு ஒரு அந்தனர் அவரு பேரு அபூஜ் பேரு அவர் தான் வச்சிருக்கிறார் திருநாவுக்கரசன் ஒரு பெரிய சாமியாரும் அவருடைய திருப்பேரே வச்சிருக்காரு ஏ நினைத்த நினைக்கல ஆண்டவன் தனக்கு கொடுத்த பேரை வச்சானே பார்த்தாரு போன உடனே எனக்கு சாமி வாங்கன்னு அவர் கும்பிட்டு வரவேற்றாரு ஒரு ஒரு கேள்வி கேட்டார் இந்த திருநாவுக்கரசன் அப்புதில ஒரு கேள்வி கேட்டார் நீர் அமைத்த தண்ணீர் பந்தரிலே நும்பெயர் எழுதாது நல்ல கவனி நீர் அமைத்த தண்ணீர் பந்தரிலே நும் எழுதாது வேறொரு பெயர் ஏன் எழுதுன கேட்டார் திருநாவுக்கரசுங்கிற பேர வேறொரு பேர் சொன்னா இவருக்கு கோபம் யோ நெட்டில விபூதி உடம்பெல்லாம் விபூதி ருத்ராட்சம் திருநாவுக்கரசர் தெரியாமலா சொல்லுகிறாய் இனி வேறொரு பேர் என்று சொல்லுகிறார்கள் அடிச்சு விட போறானோன்னு பயந்து போய் அடியேன் தான் கல்லில் இருந்து மிதம் பித்தவன் அப்படினா நான் தெனந்தோறும் சொல்லி வணங்குற கடவுளாணின்னு விழுந்து வணங்குற நாவுக்கரசன் நேரே வரும்போது நடந்தது தான் விபூதி வாங்கி கொண்டார் மனைவியை விபூதி வாங்கி சொன்னார் முதல் பையன் வந்து வரிசையா வாங்க வாங்கினார் நடு திருநாவுக்கரசு அப்புறம் இளைய திருநாவுக்கரசு விபூதி வாங்கியிருக்கான் சாமி என் வீட்டுல இன்னைக்கு திருவமுது செய்யணும் அப்படின்னாரு அந்த ஐயா சரின்னு சொல்லிட்டு சமையல் மூத்த பையன போய் வாழை குருத்து அரிச்சுட்டு வா அறியா இருக்கு அவன் போய் அறியப்போனா அந்த வாழை மரத்துங்களை ஒரு பாம்பு இருந்து இவனை தீண்டி இறந்தான் இந்த வாழை எடுத்துக்கிட்டு வந்து ஓட்டமா ஓடி வந்து இந்த விஷம் தலைக்கு ஏறத்துக்கு முந்தி அம்மா கையில கொண்டு இந்த வாழைக்குருத்தை கொடுத்துட்டு திடீர்னு கழுவிட்டான் அவங்க பார்த்தாங்க ஓஹோ இவனை பாம்பு கடித்து விட்டு அப்படின்னு சொல்லி அவன் அடியார் சாப்பிடாம போய் விடுவாரே அப்படின்னு அவனை சுருத்தி ஒரு பக்கமா தூக்கொண்டு போட்டு விட்டு தாண்டி சாப்பிடு பாம்பு கடிச்சு விட்டதுன்னு அவங்க தெரிஞ்சு போச்சு இந்த அடியார் வீட்டுக்கு வந்ததுனால தான் என் புள்ள போயிட்டு சொல்லி அவரை இந்த மொட்டை மண்டையை புடிச்சு நாலு அற விட்டு அந்த ஊர் தாண்டி கொண்டி விட்டுடுவான் இப்ப இருக்கிறவன்னா நான் அப்படித்தான் செய்வேன் நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க பாவி நீ வந்தியா என் குழந்தை போச்சு அப்படின்னு அந்த ஊர் எல்லாம் தாண்டி கொண்டி விட்டு வந்துருவான் நிச்சயமா அப்படி செய்யல பாருங்க சிறு தொண்ட நாயனார் கூட அப்படி பண்ணிய கிடையாது ஆமா அழலே வருத்தப்படுது சாமி சாப்பிடு உட்கார்ந்த சாகவம்லாம் அப்ப எல்லோரும் வணங்கி அந்த பெரிய புராணத்தில் வர்ற பகுதியை பாருங்க இப்படித்தான் அடியார்களுக்கு தோறு போடணுங்கிறத அவர் காட்டுறார் ஆமா சிறைய போட்டு அதற்கிட சொல்றது எந்த பக்கம் அறிந்தார்களோ அது வலப்பக்கம் இருக்கணும் ஆக என்ன அர்த்தம் நுனி இந்த பக்கம் இருக்கணும் அர்த்தம் நாம சென்னையில எல்லாம் எப்படி போடுறோம் இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் போடுவோம் அதுல ஒரு காரணம் இருக்கு இந்த பக்கம் அகலம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த பக்கம் அகலம் குறைச்சதா இருக்கும் இந்த பக்கம் சாதம் பெசையறதுக்கு வருது ஆச்சரிய அதனாலதான் திருத்தொண்டர் புராணம்னு இருந்த பேரை படித்து பார்த்த பெருமக்கள் அதுக்கு பெரிய புராணம் என்று பேர் சூட்டினார்கள் சாதம் பருமாறதுக்கு அப்புறமா எல்லோரும் வணங்கி திருநீர் பெறுகிறார்கள் முதல்ல ஒரு திருநீர் வாங்கிட்டாங்களா அப்ப எப்படி வாங்கினாங்க முதல்ல அப்புதடிகள் அப்புறம் அந்த அம்மா அப்புறம் மூத்த திருநாவுக்கரசு அப்புறம் இளைய திருநாவுக்கரசு அப்புறம் சின்ன திருநாவுக்கரசு இப்ப வணங்கின போது அந்த அப்புதடிகள் வாங்கினார் ரெண்டாவது அந்த அம்மா வாங்கினார் மூணாவது யார் வாங்கணும் அவன் தான் இறந்துட்டானே இரண்டாவது திருநாவுக்கரசு இல்ல என்ன அப்படின்னு அவங்கள கேட்கல கேக்கல இவர் உள்ளத்துல ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துருக்கு ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டதுன்னு சொன்னார் தெரிஞ்சது சரி அதனை எடுத்துக்கொண்டு திருப்பராக வாருங்கள் அப்படின்னு எழுதிட்டார் அந்த உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் நமக்கும் அப்படி வரும் ஆமா ஒரு பொருள் காண போச்சுன்னா தடுமாற்றம் மிகுதியாக வந்ததுன்னா அந்த பொருள் கிடைக்காதுன்னு அர்த்தம் தடுமாற்றம் குச்சதா வந்து என்னைக்காவது வந்துவிடும் அப்படிங்கிற நிச்சயமா அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நான் பாக்கிறேன் என்ன பண்ணாங்க தெரிஞ்ச ஒரு திருப்படனும் என்று கேட்கறதுக்கு போயிட்டார் அப்பர் சாப்பிடு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க தன்னிதில போட்டு அற்புதமான திருப்பதியும் ஒண்ணு பாடினார் ந ஒன்று கொலாம் அவரு சிந்தை உயர்வரே ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவரு ஒன்று கொலாம் இடுவெண்டலை கையவு ஒன்று கொலாம் அவர் ஊர்வதுதானே ஒன்று கோலாமாவறு சிந்தை உயர்வரே ஒன்று கோலாம் உயரும் I should do it one day for the angry day. குலாம் இமையோர் தொழுபாதம் இரண்டு கொலாம் இலங்கும் முழை இரண்டு குலாம் உருவஞ்சிருமான் மழு இரண்டு கொலாம் அவர் எய்தினதாமே மூன்று குலாம் அவர் கண்ணு கொலாமன மூன்று குலாம் அவர் மயிலை மூன்று குலாங்கனை கையதவில் எய்தினதாமே நாலு குலாம் அவர் தம்முகமாவன நாலு குலாம் தனனும் முதற்மும் நாலு அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு குலாம் மறைவாடினதாமே அஞ்சு குலாம் அவர் ஆண்டுபுரம் என்படும் அஞ்சு அவர் வெல்குலனாவன அஞ்சு குலாம் அவர் காயப்பட்டான்கணை அஞ்சு கொலாம் அவர் ஆறு குலாம் அவர் அங்கம் ஆறு குலாம் அவர் தம்மகன் ஆறு குலாம் அவர் தார்மிசை வண்டிங்கள் ஆறு குலாம் சிவையாக்கினதாமே ஏழு குலாம் அவர் ஊழிபடைத்தன ஏழு குலாம் அவர் கண்ட இருங்க ஏழு குலாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு குலாம் இசையாக்கினதாமே எட்டு குலாம் அவர் இருங்குளம் எட்டு குலாம் அவர் சுடுங்கின மன எட்டு கொலாம் அவர் சோழனையாவன எட்டு கொலாம் சிசையாக்கினதாமே ஒன்பது போல அவர் வாத வகுத்தன ஒன்பது போலவர் நூலை ஒன்பது போலவர் போல குழச்சை ஒன்பது போலவர் வாருடன் தானே பத்து கொலாம் பாம்பின என்று பெரிய புராணம் சொல்லுகிறது எங்க இந்த பத்து பாட்டு இப்ப நீ சொன்னிய இப்ப நீ பாட யாராவது செத்து முக்கியமா பழைய மாட்ட ஏன் எனக்கு அந்த தகுதி கிடையாது பாட்டு இருக்கு இப்ப ராஜரத்னம்பிள்ள ஊதுன நாயனம் இருக்கு அத ஒருத்தன் ஊதுனா ராஜரத்னம்பிள்ள போல இருக்குமா நல்லா இருக்கு ஊதி துளைக்கிறான்னு நினைக்கிறேன் பொறுத்து அது அல்லவா ஆமா அது போல பாட்டு அந்த பாட்டுல இருக்கிற தெய்வீகத்தன்மை எனக்கு வந்து சேருமா அந்த தெய்வீகத்தன்மை இருந்தா நான் உட்காந்து இருக்காட்டையாவது பாடக்கூடிய பிராப்தி எனக்கு இருக்கிறது அதுவே சந்தோஷம் இது விடம் தீர்த்த திருப்பதிகம் என்று தேவாரத்திலே காணப்படுகிறது இது போல சம்பந்தருடைய திருப்பதிகத்தில விடம் தீர்த்த திருப்பதிகம் என்று ஒன்று இருக்கிறது நாம இந்த பதியத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பாம்பு கிடைச்சா இறந்து போறதுங்கிறது அப்பறம் பாத்துக்குவோம் சாதாரணமாகவே நம்ம உடம்புல விஷ நீர்கள் இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டான் கடவுள் அவ்வளவுதான் இது போகணும்னு நான் நினைச்சேன் தினந்தோறும் இந்த பதியத்தை சொல்லிட்டு இருக்கேன் அதனாலதான் நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட அபிப்பிராயம் ஆமா சரி அதே மாதிரி திரு ஞான சம்பந்தருடைய தேவாரத்திலே விட தீர்த்த திருப்பதியம் என்று ஒன்று இருக்கிறது திருமருகன் என்ற சென்றார் திருஞான சம்பந்தர் விடிய கால அந்த காலத்துல கோயில்லாம் திறந்துருந்து இருக்கிறான் நம்ம நாட்டுல இன்னைக்கு கேரளாவில் அப்படி திறக்கான் இல்லையா ஆமா நம்ம நாட்டுல எட்டு மணி கூட ஆயிடுது எல்லாரும் காபி பிள்ளை சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா சகவாசமா எட்டு மணிக்கு வந்து இல்லையா திருஞான சமுதருடைய தேவாரத்தில் காணப்படுகிறது விடிய கால வேலையிலேயே கோயில் திறந்து விடிய கால வேளையிலே வழிபாட்டுக்கு சென்று இருக்கிறார் சம்பந்தர் ஆமா பொழுது விடிந்தும் விடியாத வேலையை இவர் போயிருக்கிறார் இருட்டு கோயில் வாசப்படியில ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கர் பார்த்தார் சிறுபாடு கோயில் போண்டிதானே தம்போ தங்கற தம்போ தங்கரன்னு போகண்டிதானே எந்த பொண்ணு அழுதா இவருக்கு என்ன நினைக்கிற ஒரு பொண்ணு அழு எதுக்காக அழுதுறா ஏன் அழுரா அப்படி நினைச்சு இருட்டுல அங்க ஒருத்தன் கிடக்குறான் இந்த கிடக்கிறத பார்த்தா அவன் உயிரோட கிடக்கறது மாதிரி இவருக்கு தோணல செத்து போய் கிடக்கிறான் போல இருக்கு கோயில் வாசப்பள்ள கிடைக்கிறானு வீட்டுல செத்து கிடந்தா பரவாயில்ல வேற எங்கயா கிடந்தானா பரவாயில்ல கோயில் வாசப்பள்ள அந்த பொண்ணு எப்படி அழுதாளாம் சிவனே சிவனே அப்படின்னு சொல்லி அழுதாளாம் ஞான சம்பந்த தேவாரம் சொல்லுகிறது ஆமா விடயாய் விடயாய் சிந்தா சிவனே சிவனின்னு அழுதாளாம் நான் பின்னால சொல்லி அப்பதான் கூப்பிட்டு சொன்னி பூம்பட்டினேர் மதுரை பிறந்தவர்கள் ஆறு பெண்கள் மூத்த பெண்ண இந்த மாமாவுக்கு பேரரசன் கொடுத்துட்டார் இரண்டாவது பெண்ண இவர் கொடுக்க கொடுக்கல வேற ஒருத்தன் கொடுத்தார் மூணு அப்படியே நாலுங்க அப்படியே அஞ்சு அப்படியே ஆறு அப்படியே ஏழாவது மாமாவை எங்க அப்பா அப்படி ஏமாத்தார் தவறு என்று நினைத்தேன் நான் நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் இல்லையா ஓஹோ நம்ம ஜம்பம் பலிக்கல அப்படின்னு விட்டு அவர் செட்டியாரு தவறு அந்த பெண் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வர சொல்லி அப்ப இந்த பொண்ணு கடைசி பொண்ணு கல்யாணம் சொல்லிவிட்ட நீ அழைச்சி விட்டு போய் உங்க ஊர்ல கல்யாணம் நடக்கும் இப்ப எல்லாம் பெரும்பவது கன்னியாதானந்தான் சரி அதை விட்டுறேன் அதுக்கு உடன் போக்கு சொல்லுகிறது அழைச்சிட்டு போனோம் அப்படி அழைத்துக்கிட்டு போகும்போது தனியா தானே போறாங்க ஆணும் பெண்ணும் தனியா தானே போகுது தவறு நடப்பதற்கு வகை உண்டல்லவா தவறு நடக்கவில்லை சொல்றார் சம்பந்தர் சொல்லிட்டார் அதுக்கு மேல ஏதாவது அவர் தவ முதல்வர் தபத்து சிகரம் அவர் தான் அப்படின்னு பாருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம் ஓமையில உணர்வரியம் தவ முதல்வர் சம்பந்தர் அந்நிலை என்று சொல்லுவார் தெய்வ சேர்க்குடா பெருமான் சிகரத்தில் இருக்கிறவர் சொல்லுகிறார் இதும் இந்த கோயில் வாசப்பில் படுத்திருந்தோம் என்னுடைய தலைவிதி அவன் பாம்பு கடித்து இறந்தான் இந்த பக்கம் என்னுடைய தகப்பன் ஊர் எத்தனையோ மயிலுக்கா பெருமா இந்த பக்கம் என்னுடைய மாமன் ஊர் எத்தனையோ மயிலுக்கா பெருமா நிர்கதியாக கிடக்கிறேன் அப்படின்னு அழுதா யா மாணிக்க வண்ணர் இருக்கிற ஊர்ல வந்து உனக்கு இப்படி நடந்து போச்சா செய்யலாமா சாணிய கேட்டார் இந்த கேள்விய சாணிய கேட்டார் ஏன்பா உன் ஊர்ல உன்னுடைய திருப்பதியிலே வந்து ஒரு பெண் தங்கி இருந்த அவனை கல்யாணம் பண்ணிக்கு போட்டு நீ இப்படி பாம்பு கிடிச்சு இறக்க பண்ணிட்ட செய்யலாமா நீ அப்படி கேட்டுவிட்டது தடையாய் சொன்னாலும் அந்த பெண்ண தேவானந்தர் வருகிறது தடையாயும் ஆள் விகுதி விடையாயும் வெறுவா விழும மடையார் குவளை மலரும் அருக உடையாய் தகுமோ இவள் உண்மனிவே செய்யலாமா நீ தகுமா உனக்கு அப்படின்னு கேக்குற சிந்தா எனும் சிந்தா எனும் ஆள் சிவனே எனும் ஆள் முந்தாய் எனும் முதல்வா எனும் கொந்தார் குவளை குலமும் அருகல் எந்தாய் தகுமோ இவளே தரவே அறையார் கடலும் அடல்வாய் அரவும் பிறையார் உடையாய் பெரிய மரையார் மருகல் மகிழ்வாய் வடை இறையார் வளைகும் தெளிவனையே ஒளி நீர் தடையாய் உலகம் பனிநீர் பழியில் புகழாய் மணிநீர் மறுகள் மகிழ்வாய் வடை மெடிநீர் மயிலாக்கும் வேண்டினையே துணிநீல வண்ணம் முகில் தோண்டி என்ன மணிநீல கண்டம் உடையாய் மறுகள் கனிநீல வண்டார் குடலால் இவழன் அணிநீல உண்கண் நயர்வாக்கினையே பலரும் வரவப்படுவாய் ஜடநீர் மரரும் பிறையண் துடையாய் மறுகள் புலரும் தனையும் இப்ப தன்னை கல்யாண விழுந்து விழுந்து அழுதற்கொடலியிருந்து புலரும்படுமோ அடியாள் இவளே அப்ப அவள் கட்புத்தன் பெருமான் சொல்லுவார் இவள் தீண்டவில்லை அறவு செண்டிவிட்டது அவனை அப்படின்னா இவ தீண்ட வேண்டியவ தீண்டல தீண்ட கூடாததும் தீண்டிவிட்டது என்று சொல்லுவார் தெய்வ தேக்கிலாறு பெருமான் புலரும் தனையும் குயிலால் புடைபோன்று அலரும்படுமோ அடியாள் இவளே பெருமான் கழுவாழ்களே எனவும் பகலும் மழுவாழ் உடையாய் மருகப் பெருமான் தொழுவாள் இவளை சுயராக்கினையே இலங்கை கிரைமன் விலங்கல் எடுப்ப சுரங்க விரல் உன்றலும் தோன்றலனாய் பழங்குள் மல்சூர் மருகப் பெருமான் இவளை அலராக்கினையே எரியா அடியும் இருவர் தெரியாததோர் தீக்கலாயவனே மரியா பெரியா மருகப் பெருமான் வாக்கினையே அறிவில் சமணும் அல சாக்கியரும் நெறியந்தன செய்தன் என்றுவர் மரியேந்து கையாய் மறுகள் பெருமாள் நெரியார் குழலினரை நீக்கினையே வய ஞானம் வந்தவர் பெருமான் புயல் ஞானம் உணவு அறிவுள் புயல் ஞான சமூகம் வந்தன பாடல் வந்தார் விஜயஞ்சம் எல்லாம் விளங்கும் ிருப்பதிகமும் அந்த ஒன்று கோலாம் திருப்பதிகமும் இதை தினந்தோறும் ஒருவர் ஓதிக்கொண்டிருந்தால் உடம்பில் இருக்க நீர் குறையும் என்று பெரியவர்களுடைய சில பேருக்கு சர்வசாரமா நடந்துடும் சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் எத்தனை பொண்ணு பார்த்தாலும் கல்யாணம் ஆகாது எத்தனை ஏதாவது ஒண்ணு தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த தடையாய் என் தேவாரத்தை படித்தால் கல்யாணம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள் இன்னொன்னு சமுதர் என்ன சொல்றார் இந்த பத்து பாட்டையும் யார் ஒருவன் பாடுகிறானோ அவனுடைய புகழ் இந்த உலகமெல்லாம் பரவும் அப்படின்னு எழுதிருக்கிறார் அது என்ன பொறுத்த அளவில் ஓரளவுக்கு சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா தேவாரம் எப்போதுமே எனக்குன்னு படிப்பேன் காசுக்கும் படிப்பேன் கடவுளுக்கும் படிப்பேன் எனக்குன்னு படிப்பேன் திருஞான சமுதிர தேவாரத்தை எத்தனை தடவை திருப்பி திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன் கணக்கு எழுதி வச்சிருக்கேன் ஒரு நாட்டுக்கோட செட்டியார்னு கேள்விப்பட்டேன் அன்னையில இருந்து நானும் எழுதி வைக்க நாட்டுக்கோட செட்டியார்கள் எல்லாத்திலையும் கணக்கு ஆமா நூத்தி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன நூத்தி பன்னெண்டு ரூபா எல்கே முத்து கரெக்டா எப்படியாவது இல்ல ஒத்து ரூபாயா கொடுத்து தான் இருவர் அந்த கணக்கு வேற ஒண்ணுமில்ல தப்புன்னு சொல்லுது கணக்கு அப்படி ஒரு நாட்டுக்கூட சிட்டி யார் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாராம் நான் இத்தனை பதியம் படித்தேன் அப்படின்னு எழுதி வைப்பாராம் இத கேள்விப்பட்டதுல நானே எழுதி வைக்க ஆரம்பிச்சேன் இப்ப என்ன என் வீட்டுல இருக்கிற தேவாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா திருஞான தேவாரத்தை எத்தனை தடவை நான் படித்திருக்கிறேன் திருநாபக்கிற தேவாரத்தை எத்தனை சுந்தர தேவாரத்தை எத்தனை அப்படி எழுதிருச்சிருக்கேன் இது யாருக்காவது காட்டுறதுக்கா கிடையாது எனக்கே தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இப்படி பாடினால் உன்னுடைய புகழ் இந்த உலகம் எல்லாம் வரும் அப்படின்னு எழுதிருக்கிறார் பயஞானம் ஞானம் உணர்ந்த உழுகுதலால் ஞான சம்பந்தன பாடல் வல்ல ஞானம் எல்லாம் விளங்கும் புகழ் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அமெரிக்காவில மகூட என்ன தெரிஞ்சுட்டு அமெரிக்காவில ஒருத்தர் வந்து அமெரிக்காவில இருந்து வந்து ஒரு வீடியோ கேசட் எடுத்து போனார் போனமா நம்ம உலகம் வந்துடுச்சு எனக்கு திண்டு வரைச்சு போல தேவாரம் இந்த அளவுக்கு போயிருக்கிறதே சந்தோஷம் இல்லையா அதை பாடுவதற்கு என்ன ஒருத்தன் கருவியாக ஆக்கி கொண்டானே தவிர தேவாரம் பாடுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது தொடுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது அது ஒரு நெருப்பு ஏதோ தொட்டுவிட்டேன் அவ்வளவுதான் ஆக விநியாசம் வந்து இந்த தேவாரத்தை பாண்டுவன அவன் கொண்டான் என்று வரலாறு இருக்கிறது பிழைக்கவில்லை என்று நாம இன்னொரு வரலாறு நாம எழுதி அதை கேட்கணும் எல்லாரும் இல்லையா அந்த பையனும் மூத்த திருநாவுக்கரசரும் பழத்துக்கொண்டான் இந்த வணிகனும் எழுத்து விட்டான் இந்த வணிகனை எழுத்துக்கூடமா நீ அவளை அழைத்து போய் திருமணம் செய்து கொண்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினர் அந்த புண்ணியத்தை அந்த செட்டி அந்த செட்டி பையனும் இந்த செட்டி பெண்ணும் செய்திருக்கிறார் திருஞார சம்மது தரிசனம் பண்ற அளவுக்கு ஆசீர்வாதம் பெறுகிற அளவுக்கு அவங்க புண்ணியம் செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் என்பது நாம எண்ணிக்கொள்ளணும் அதே மாதிரிதான் திருநாவுக்கரசர் பாண்டவொன்ன அந்த பையன் எழுந்திருச்சான் எந்திரிச்ச உடனே அந்த திருப்படனத்துக்கு ஒரு பதியம் பாடுறார் அதுல சொல்ற சிவனுடைய திருவடி இந்த அப்பூஜெடிகளுடைய தலையில இருக்கிறது அப்படின்னு வஞ்சித்தின் வளை கவர்ந்தாணே பஞ்சிக்காத்திறகன்னும் படம் பரந்தாக்கும் படனத்தால் அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பூங்கூரி பூவாயேவரியாய் கோடியையே தேவாரம் சொல்லுவது ஆக சிவனுடைய திருவடி அந்த அப்பூதியடியுடைய தலையிலே இருக்கிறதை நான் பார்த்தேன் அப்படின்னு எழுதி அந்த அளவுக்கு அப்பூதியடிகளுக்கு தகுதி இருந்திருக்கிறது என்று நாம் எண்ணுவோம் அப்ப திருநாவுக்கரசருடைய தேவாரம் அப்பூதியடிகளுடைய பையனை இறந்து போனவனை எழுப்பியது என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம் நாவுக்கரசர்களுடைய திருப்பதியங்களிலே மிக முக்கியமாக நான் நினைத்ததை உங்களுக்கு நினைவூட்டினேன் திருஞான நினைவூட்டினேன் இதையும் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் அடுத்தது சுந்தரில் இருந்து சில பகுதிகள் நான் உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று எண்ணி இருக்கிறேன் சுந்தரமூர்த்தி ஸ்தான்கள் ஒரு நாள் திருக்கையில சிவன் தன்னுடைய திருவுருவத்தை ஒரு கண்ணாடியில பார்த்தான் அப்பெல்லாம் கண்ணாடி கிடையாது இந்த உலோகத்தை நல்லா தீட்டி வச்சாங்கன்னா அதுல உருவம் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா செல்வர் நல்ல வெள்ளி பாத்திரம் உருவம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி பார்த்தாரு பார்த்த உடனே அந்த உருவம் சுந்தரமா இருந்தது குளித்த உருவம் கொவ்வை செவ்வாயிற்கும் பனித்த கடையும் பவளம்போல் மேனீ பால்வன் நீரும் தினித்தம் உடைய எடுத்த பொற்பாகமும் அப்படின்னு ஒரு உருவத்தை பார்த்த உடனே உருவத்தை பார்த்த உடனே அழகா இருந்தது சுந்தரம் இங்க இறங்கி வா அப்படின்னா அதுதான் சுந்தரம் இறங்கி வந்த உருவம் தான் தினந்தோறும் போய் திருமர மரர் குவிக்கிட்டு வா போய் மரர் குவிட்டு ஆண்டவன் கிட்டயே இந்த திருநீர் வச்சு தாங்கிட்டு இது ரெண்டும் அவருக்கு தோழி யாருக்கு ஒரு பேர் சுந்தரம் திருப்பார்கடலை கடைந்தார்கள் தேவர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்க முடியல இல்லையா ஆமா அது திருவாசகம் சொல்லுகிறது கோலாலமாகி குறைகடல் வாய் அந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்டி ஆளால உண்டில மேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மே மேலாய தேவரெல்லாம் விடுவர்கிட்டால் பிரம்மனும் போயிருப்பான் திருமாவளும் போயிருப்பான் திருமாலும் பிரம்மனுமே போயிட்டான்னா அப்புறம் தர்மபு சாமிநாதங்க அப்புறம் நீங்க கோலா அன்பெழு அவன் தகுதானேடி உண்டில் அன்று அயன்மா விடு திருவாச அவ்வளவு கொடுமை அதுக்கு ஆலம் கொடுமை உள்ளது அதனை எரிக்கக்கூடியது இது ஆனா தான் ஆளால முதல்லும் பிரமும் செத்து போடுவ கூடிய அந்த கொடுமையான விஷயத்தை போய் எடுத்துட்டு வர சொன்னார் இவர் போய் எடுத்துட்டு இருந்தார் யாரு சுந்தரம் அன்னுக்கு ஆளால சுந்தரம்னு பேரு என்று வருகிறது இவர் தெனந்தோறும் நந்தவனத்துல போய் பூ பறிக்க அம்பிகைக்குழியர்கள் அனிதின அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்து இந்த சுந்தரர் விருப்பப்பட்டார் விருப்பப்பட்டது தவறுனு நீங்க நினைக்கிறீங்க ஆமா விருப்பப்பட்டது தவறுன்னு சுந்தரர் நினைத்தார் திருப்பிட்டு போயிட்டார் விருப்பே போல இந்த பெண்களும் அவரை பார்த்து விருப்பப்பட்டாங்க ரெண்டு பேரும் தவறு நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த பெண்களும் தவறுனா நினைச்சாங்க ஆண்டவனும் தவறுனு தான் நினைச்சான் ஆனா சேக்குதாரு பெருமான் தவறு இல்லையே எழுதிவிட்டார் அதான் ஆச்சரியம் இல்லையா சுந்தரநேத்தர் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தவறுன்னு பெண்கள் நினைச்சாங்க அவரை பார்த்து விருப்பப்பட்டது தவறு நினைச்சாங்க போயிட்டாங்க சிவன் பார்த்தான் சுந்தரம் இந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டா இல்லவா அப்படின்னால ஒரு நடுக்கி போயிட்டது இப்ப இருக்க நடுக்கப்பட்டாங்க சரி பரவாயில்ல நீ அந்த பெண்களை விருப்பப்பட்டா இல்லவா நீ விருப்பட்டுதை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் அந்த பெண்களை அனுபவித்து விட்டு வாண்டு பெண்களை போயிட்டு வர டாட்டானு போயிருக்கோ சாமி மண்ணு ரகத்திலேயே பிறக்க வைக்கிறேன் கதர்னா போட நீ அனுபவிடா நான் ஒன்னு வந்து அழைச்சிக்கிறேன் சரி சாமி அதே மாதிரி அந்த பெண்கள் ரெண்டு பேரும் அம்பிகை போனாங்க ஏமா சுந்த விருளா மண்ணு உலகத்துல போய் பிறந்து அவரோட இருந்துட்டு வாங்க அந்த பெண்களும் நான் அழைச்சிக்கணும் போயிட்டு வாம்களும் சுந்தரரை பார்த்தது தவறு என்று எண்ணினார்கள் சுந்தரர் அந்த பெண்களை பார்த்து தவறு என்று எண்ணினார்கள் ஆண்டவனும் தவறு என்று எண்ணினான் அம்பிகையும் தவறு என்று எண்ணினாள் இந்த கதையை சொன்ன தெய்வாரு பெருமான் தப்பு இல்லை அப்படின்னு கதைய சொல்லிவிட்டு இது தப்பு இல்லைன்னு எழுதிட்டார் ஏன் அப்படி எழுதினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நில உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறமா திருத்தொண்ட தொகை கிடைச்சது திருத்தொண்ட தொகை தான் மூலதனம் பெரிய புராணத்துக்கு தப்பு சொல்லலாமா சொல்லக்கூடாது கணவன் முன்பு மனைவியர்ல தப்பு சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏதோ சாரட்ட வெளில கொஞ்சம் மயக்கமா வருவாங்க குடியார பெயர் அப்படின்னு திட்டக்கூடாது சொல்றேன் ஆக தலைமனை தலைவியை குற்றம் சொல்லக்கூடாது மூலதனம் கொடுத்த தப்பு என்று சொல்லக்கூடாது தெய்வ சேர்க்கிறார் பெருமனை என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு மூல திருத்தொண்ட தொகை கொடுத்த பெருமானம் எனக்குிருத்துண்ட தொகையை கொடுப்பதற்காகவே அவர் தவறு பண்ணினார் மாதவம் சென் திசையை சொல்லும் போது மாதவம் சந்திசைன்னு சொல்றாரு தெய்வ கேக்குதார் நாம இருக்கிறது இந்திய மலைக்கு இந்தாண்டல் தென் பக்கம் இந்திய மலைக்கு இந்தாண்டல் விட பக்கம் அது உங்களுக்கு தெரியும் ஆக இந்த பகம் இருக்கிறதுனா மாதவம் மாதவம் செய்தே செஞ்சு செய்வார் சீவில்லா திருத்தொண்ட தொகையை தருவ தரல் போதுவா அவர் மேல் மனம் போக்கினார் காதல் மாதரும் காட்சியில் நன்னினார் பெருமான் சொல்லுவார் ஆக திருத்தொண்ட தொகை என்பது நாயன்மாருடைய பெயரையெல்லாம் சொல்லி துதித்தது நாம அப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமா எழுதினாது நிலைக்குமா நினைக்கலாம் தினந்தோறும் இந்த திருத்தொண்ட தொகை என்ற திருப்பதியத்தை பாடி வணங்க வேண்டும் என்பது நியதி ஆமா சைவர்கள் சொல்றாங்களோ இல்லையோ எங்கயோ ஒரு சைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு அதை சொன்னேன் நான் சொல்லாத நாளே கிடையாது பஞ்சாட்சிரம் ஆயிரத்தி எட்டு சொல்லாத நாளே கிடையாது கோயில்ல போய் நான் பாடாத நாளே கிடையாது உனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா கடவுளே கடவுள் நீ காலையில ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் ஒருத்தர் பாடிவிட்டு